அருட்பெரு அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி பொன்வண்ணத்து அந்தாதி இருபத்தி இரண்டாம் செய்யுள் உரை அறிமுகம் இதற்கு கிடைத்த பிரதி ஒன்றில் இவ்வியாக்கியானத்தின் தலைப்பில் சைவ சித்தாந்த பெருநெறியோரால் வழங்கும் திருமுறை பன்னிரண்டனுள் பதினோராம் திருமுறை பிரபந்தங்களில் ஒன்றாகிய பொன்வண்ணத்து அந்தாதி 2.2 இரண்டாம் பாசுரத்தில் திரு அருட்பிரகாச வல்லலார் என்னும் சிதம்பரம் இராமலிங்கம் பிள்ளை அவர்களால் வரைந்துள்ள வியாக்கியானம் என்று எழுதியிருக்கிறது என்ற அடிக்குறிப்புடன் இதனை ஆ பாலகிருஷ்ணன் பிள்ளை முதன் முதலாக பதிப்பித்திருக்கிறார் இப்பகுதியை ஒளிவடிவாக தந்துள்ளோம் அன்பர்கள் கேட்டு பயன் பெறுக नंबर